வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் நாம் குழந்தைகளை அறிவுடையவர்களாக வளர்க்க வேண்டும் அவ்வாறு குழந்தைகள் வளரும் பொழுது பயனடைவது நாம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த உயிர்களும் அப்படிங்கிறது உண்மை உதாரணத்துக்கு நாம் டாக்டர் ஏ அப்துல் கலாம் ஐயா அவர்களையே எடுத்துக் அவர்களை எத்தனை குரல்களுக்கு வேண்டுமானாலும் உதாரணங்களை சொல்லிவிடலாம் அவருடைய தந்தை சாதாரணமாக ஒரு சிறிய நகரத்தில் ராமேஸ்வரத்தில் வாழ்ந்து வந்தவர் அவர் செய்ததெல்லாம் தன்னுடைய மகனுக்கு சிறந்த கல்வியை வழங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஏன்னா காட்டிலும் அவருடைய மகன் அறிவுடையவராக இருக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சார் அவர் நினைத்ததால் மிகச்சிறந்த கல்வியை திரு அப்துல் கலாம் ஐயா அவர்களும் பெற்றார் பெற்றதனால் பயனடைந்தது அவருடைய தந்தையா என்றால் இல்லை ஏனென்றால் டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மிகச்சிறந்த அறிவுடையராக மாறிய மகிழ்ந்தது இந்தியா அவர் புக்ரானில் அணுகுண்டு வெடித்த பொழுது மகிழ்ந்தது இந்திய மக்கள் தான் அவர் கால் நடக்க இயலாத குழந்தைகளுக்கு செயற்கை காலை செய்து தந்த பொழுது மகிழ்ந்தது ஒட்டுமொத்த உலகம் தான் பெற்றோர் நினைப்பதெல்லாம் நம்மை விட நம்முடைய குழந்தை அறிவுடையராக வாழ வேண்டும் அப்படிங்கிறது இந்த ஆசை தவறா அப்படின்னா இல்லை நிச்சயமாக இல்லை அவ்வாறு என்னும் பொழுதுதான் அந்த குழந்தைகளுக்கு தேவையான கல்வியை பெற்றோரால் வழங்க முடியும் அவ்வாறு அனைவரும் நினைத்தார் நிச்சயமாக பயனடைவது பெற்றோர் உலகம் தான் பெற்றோர் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு படித்திருந்தார்கள் என்றார் அவருடைய குழந்தையை நிச்சயம் அவர்களை காட்டிலும் சிறிது அதிகமாக படிக்க வைப்பார்கள் இத்தனை பெற்றோரும் நினைப்பது அதுதான் நம்மை விட நம்முடைய குழந்தை அதிகம் படித்திருக்க வேண்டும் நம்மை விட நம்முடைய குழந்தை அதிகம் தேர்ந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசை அந்த ஆசைதான் நம்மை அல்லது அடுத்தடுத்த தலைமுறையினரை அறிவில் சிறந்தவர்களாக மாற்றி வருகிறது அப்படிங்கிறது தான் இந்த யதார்த்தத்தை நாம் இன்றைக்கு சொல்லவில்லை ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவர் சொல்லும் பொழுது பெற்றோரை விட அவர்களுடைய குழந்தைகள் அறிவுடையர்களாக இருக்கும் பொழுது பயனடைவது பெற்றோர் அல்ல ஒட்டு உலகில் உள்ள உயிரி உயிர்களும் சொல்றார் ஆக நாம் அறிவுடையராக வாழும்பொழுது நம் பெற்றோர் மட்டும் பயனடைய போவதில்லை ஒட்டுமொத்த உலகம்தான் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு நம்முடைய அறிவை பெருக்க முடிந்தவரை கல்வி கற்போம் கற்று மாநில தொகிலெல்லாம் இனிமையாக வாழ மகிழ்ச்சியாக வாழ நம்ம செய்வோம் அறுபத்தி எட்டு தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிற்கு எல்லாம் இனிது மீண்டும் குரல் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது